பாடம் இரண்டு ஒருவர் தம்முடைய பேச்சில் ஈடுபட்டிருக்கும் போது யாராவது கல்வியை பற்றி கேள்வி கேட்டால் அவர் தம் பேச்சை முடித்து கொண்டு கேள்வி கேட்பவருக்கு மறுமொழி அளிப்பது